நா சென்னை நேர்களுக்கு வணக்கம் தினமொறு துளிக்காக உங்கள் அலமேலும் கால் பருக்கிற அளவு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஷாம்பு கல் உப்பு சிறிது அளவு எலுமிச்சம் பழம் சாறு ஒண்ணு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா கோதம்லாம் நல்லா படும்படியும் அதில் வச்சிருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விடணும் ஊரினாதான் எடுத்து தொடச்சிட்டு இதை எடுத்து பண்ண காஃபி பவுடர் இருக்கும் அந்த காஃபி பவுடர் தேங்காய் நெய்ல குழைச்சி நல்ல கால நல்ல பாதம் விரல் எடுக்க எல்லாத்தையும் படும்படி நல்லா அப்ளை பண்ணணும் ப்ரஷ் இல்ல ஸ்க்ரப்பர் வச்சு அப்ளை பண்ணிட்டு நல்ல சர்க்குலர் மோஷன்ல தேய்ச்சு விடணும் ப்ரஷ் இல்ல ஸ்க்ரப்பர்ல இப்படி இல்லைன்னா தேன் சர்க்கரை உப்பு கலந்து அதையும் தேய்ச்சோடலாம் காஃபி பவுடர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் பண்ணி நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் அதுக்கு கிளீன் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டு வேசலின் இல்லைன்னா கோல்டு கிரீம் அப்ளை பண்ணிட்டு நெயில் பில்லர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் என்ன ஷேப் வேணுமோ நெயில் பண்ணிட்டு அது நெயில் பாலிஷ் வேணும் வச்சுக்கலாம் இது கைக்கும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் நம்ம முகம் போலவே கை காலம் பளிச்சுன்னு வெண்மையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்